அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த வாட்ஸ்அப் வாயிலாக நாம் தொடங்கி திருக்குறளின் கருத்துக்களை எல்லாம் இயன்றவரை சிந்தித்து வருகிறோம் துறவரையலிலே பொறையுடைமை அதிகாரத்திற்கு பிறகு வெகுளாமை அதிகாரத்தை இப்பொழுது பார்க்க வேண்டிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இது மனநலத்தை அடிப்படையாக கொண்டு சிந்தித்து வருகிறோம் அன்புடைமை அடக்கமுடைமை பொறையுடைமை இவற்றையெல்லாம் சிந்தித்த நாம் இப்பொழுது வெகுழாமை என்கிற அதிகாரத்தின் மூலம் கோபப்படாமல் இருப்பதனுடைய தன்மையை பற்றி சிந்திக்கிறோம் இது வாய்மைங்கிற அதிகாரத்துக்கு பின்னால அமைந்திருக்கிறது குரலிலே இந்த அதிகாரத்திலே துறவியானவர் எந்த நிலையிலும் கோபப்படக்கூடாது என்கிறார் நாம் எல்லோருக்கும் பொதுவாகவே இதை எடுத்துக்கொள்ளுகிறோம் வெகுழாமை அப்படின்னு சொன்னால் வெகுழுதல் அப்படின்னா கோவப்படுறது வெகுழாமைன்னா கோபப்படாமல் இருக்கிறது வெகுழுதல் அதற்கு எதிர்ச்சொல் வெகுழாமை கோபப்படுறதுக்கு சரியான காரணம் இருந்தாலும் கோபப்படாமல் இருக்க பழகிறது தான் கோப உணர்ச்சியை நாம் அறிவின் கீழ் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி அறிவின் கீழ் கட்டுப்படுத்தி நீக்கிவிட்டால் நம்முடைய உள்ளம் எப்பவும் அமைதியில் ஆழ்ந்திருக்கும் பேராசையும் பெரும் எதிர்பார்ப்புகளும் தான் கோபத்துக்கு காரணம் ஆசைப்பட்டது கிடைக்கலை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா நமக்கு கோபம் வரும் ஆக ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் கோபத்துக்கு காரணம் தர்ம வழியில் மக்கள் நடக்க வேண்டும் என்று கோபப்படுறதும் உண்டு ஆனால் இந்த கோபம் அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் அது கவனமாக அதை கையாள வேண்டும் நல்ல குணங்களையெல்லாம் தெரிஞ்சு அதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பழகிறவன் தான் சார்ந்திருக்கிற அல்லது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் அதே குணங்களை எதிர்பார்க்கிறது சுவாவம் ஆனால் சிருஷ்டி அப்படி இல்லை படைப்பு எல்லோரும் ஒரே மாதிரியான குணத்தோடு இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சு ஒரு ஒருத்தரும் தன்னை மாத்திரம் திருத்தி கொண்டு உயர்ந்த நிலையை அடையிறது அதை உயர்ந்த நிலைனால் என்ன எப்போது அமைதியாக மனதில் ஒரு படபடப்பு இல்லாத ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அது முடியும் அதனுடைய பயனை நம்ம அடையவும் முடியும் ரொம்ப கோவப்பட்டோமானால் அறிவாற்றல் சீர்குலைஞ்சு போகும் அறிவாற்றல் குறைஞ்சு போச்சுன்னா மற்றவர்களுக்கு கெடுதலை செய்தோம் அந்த கெடுதலால் நமக்கும் கெடுதல் ஏற்படும் அதை தெரிஞ்சு கொண்டு விழிப்புணர்வோடு இந்த கோவப்படாமல் இருக்கிற தன்மைங்கிற குணத்தை சிறந்த பண்பை பழக வேண்டும் விஸ்வாமித்ர முனிவர் கோபத்தினால் தவ வலிமையை இழந்ததை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் கோபத்துக்கு காரணம் என்னங்கிறத பார்க்கணும் நிறைய முயற்சி பண்ணணும் தன்னை கோபக்காரன்னு உணராமல் இருக்கிறதே பெரிய அறியாமை அப்படி உணர்ந்தாலும் சில பேருக்கு கோபத்தை விட முடியலேம்பார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா தெரியும் நாம் இந்த உலகத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதுதான் காரணம் அந்த அடிப்படையில நாம கோபத்தை பற்றி சிந்திக்கிறோம் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு அகர முதலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்